அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் மடிமை குடிமை கண் தங்கின் அடிமை புகுத்திவிடும் குடிமை கண் மடிமை தங்கின் குடிமை கண்ணா குடும்பத்தில் பறந்து வாழக்கூடியவன் நாட்டு மக்கள் நல்லவனாகவும் இருக்கலாம் குடிமை கண்ணா நல்லவனாக இருந்த மடிமை தங்கின் அவனிடத்தில் சோம்பல் தங்கிவிடுமேயானால் குறிப்பா இங்க தலைவன் அல்லது அரசனை குறிக்கிறது குடிமை கண் அப்படின்னா தலைவனிடம் அல்லது அரசனிடம் மடிமை தங்கின் இந்த சோம்பேறித்தனமானது தங்கிவிடுமேயானால் தன் ஒன்னார்க்கு அவனுடைய பகைவனுக்கு அடிமை புகுத்திவிடும் அந்த சோம்பேறித்தனமானது அந்த நல்ல தலைவனை அரசனை அடிமையாக்கிவிடும் பகைவனுக்கு அடிமைப்படுத்திவிடும் என்பது கருத்து சோம்பலானது ஒரு தலைவனிடத்தில் தங்கி இருக்குமானால் அல்லது பொறுப்பாக இருக்க வேண்டிய குடும்பத் தலைமகனாகவும் இருக்கலாம் அவங்ககிட்ட சோம்பேறித்தனம் வந்துவிட்டதென்றால் அதை பகைவனுக்கு எளிதில் அடிமையாக்கி கொடுத்துவிடும் என்பது கருத்து பகைவர்கள் சோம்பல் உடையவரை எளிதில் வென்று அடிமைப்படுத்தி விடுவார்கள் சோம்பல் உடையவர்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பை தேடிக்கொள்ள முடியாத காரணத்தினால் பகைவர்கள் வென்று விடுவார்கள் குடிமை கண் தங்கின் என்று சொன்னதனால் தலைவன் சோம்பல் உடையவனாக இருப்பானே ஆனால் அவனை சார்ந்தோறும் சோம்பலாய் விடுவர் என்பது கருத்து இவன் சோம்பேறியா இருந்தால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்றதையும் கேட்க வேண்டி வரும் பகைவனுக்கு அடிமையானது மாத்திரம் இருக்கக்கூடிய தான் சொல்லி பணியாற்ற வேண்டியவர்களுடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு அடிமையாக இருக்க வந்துவிடும் என்பதும் இதிலே இருக்கிறது ஐந்து முதல் எட்டு வரை உள்ள குரட்பாக்களில் சோம்பலினால் உண்டாகும் குறைபாடுகள் நன்கு உணர்த்தப்பட்டன நீதி நூல்ல ஒரு அழகான பாடல் அதை மேற்கோளாக பார்க்கிறோம் சிற்றெரும்பு ஆதியா சீவகோடிகள் முற்றுமை உழைத்துயிர் முறையிற் காக்குமால் சற்றுமை அசைவிலாச் சழக்கர் ஆறுயிர் அற்றவோர் சவங்கொண் மற்ற சரமே கொலோ சிறிய எறும்பு முதல் கோடிக்கணக்கான உடல்களை உடைய உயிரினங்கள் அனைத்தும் உடல் உழைத்து தம் உயிரை முறையாக காக்கின்ற பொழுது சிறிதும் உடல் அசைக்காமல் சோம்பித் திரிகின்ற தீயவர்கள் அருமையான உயிரில்லாத பிணமோ அல்லது அசைவில்லாத மரமோ என்பது இந்த பாடலின் கருத்து இனி பதவுரை பார்க்கலாம் மடிமை சோம்பல் என்னும் தீய பண்பு குடிமை கண் தலைவனிடம் தங்கின் நிலைத்து விடுமேயானால் தன் ஒன்னார்க்கு அவனது பகைவரிடம் அடிமை அடிமையாகி விடும் நிலையை புகுத்திவிடும் உண்டு பண்ணிவிடும் சோம்பல் என்னும் தீய பண்பு தலைவனிடம் நிலைத்து விடுமானால் அவனது பகைவரிடம் விடும் நிலையை உண்டு பண்ணி விடும்மை குடிமை கண் தங்கின் அடிமைவிடும் அனைவருக்கும் மனுமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்